ஒவ்வொரு தொழுகையின் போதும் பல் துளக்கும்படி அவர்களுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று நபி சல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி எட்டு எட்டு ஏழு முஸ்லிம் இரண்டு ஐந்து இரண்டு